ஜிலோோ முண்டீலுச்சே காஷாம்பருஷ பசியிச்ச பூட சமிஷம்ஜவிந்த அங்கம் கலித்தம் பலித்தசனீன்துண்டம் வந்துண்டம் திமுபிண்ட பார்த்து கொண்டிருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே நமக்கு உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை எல்லாம் விளக்கி நாம் கடவுளே எப்பொழுதும் சார் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது பதினைந்தாவது ஸ்லோகத்துக்கு நாம் சரியாக அர்த்தம் பார்க்கணும் அங்கம் கலிதம் அங்கம்னு சொன்னால் ஷரீரம் அவயவங்கள்லாம் கலிதம் தளர்ந்து போய்விட்டது சுருங்கி போய்விட்டது என்று பொருள் பிடிப்பே இல்லாமல் எல்லாம் சுருங்கி போச்சு சரீரமெல்லாம் அங்கம் கலித்தம் அவயவங்கள் தளர்ந்து விட்டன பலித்தம் முண்டம்னா தலை தலைக்கு பேர் முண்டம்னு பேர் பலித்தம்னு சொன்ன நிறைச்சு போச்சு தலையோ முடியெல்லாம் நிறைத்து விட்டது ஆக பலித்தம் அப்புறம் துண்டம் தசன விஹீனம் தசனம்னா கடிக்கிறது ஜாத்தம் முகமோ முகத்திலோ பற்களால் எதையும் கடிக்க முடியாமல் போய்விட்டது தசனவிஹீனம் ஜாதம் கடிக்கின்ற சக்தி இல்லாமல் போய்விட்டது தோன்றிவிட்டது கடிக்கும் சக்தி இன்மை தோன்றிவிட்டதுன்னு சொல்கிறார் ஆஹ் பல்லெல்லாம் கடிக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் போச்சு விரத்தா தண்டம் கிரகித்வா யாதி விருத்தஹாகி விட்டது இதெல்லாம் வயசானதுக்கு அடையாளம் சொன்னது அங்கம் கலிதம் முண்டம் பலித்தம் துண்டம் தசனவிஹீனம் ஜாத்தம் விர்தா தண்டம் கிரகித்வா யாத்தி இப்பேற்பட்ட விருத்தன் விருத்தன் சொன்ன ஓல்டேஜ் பர்சன் விரத்தாங்கிறது ஸ்ரீலிங்கம் விரத்தாங்கிறது புல்லிங்கம் ஆன்பால் விரத்தா தண்டம் கிரகித்வா யாதி சாதாரணமாக ஓல்டேஜ் சொல்லப்படாதான் அதெல்லாம் ஒரு நாகரீகம் எல்டர் பர்சன் சொல்லுவான் அதெல்லாம் அர்த்தம் தான் அதனால வந்து ஓல்டேஜ்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ தான் உலகமே புரிய ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொல்கிறார் அதனால் எல்டர் பர்சன் நிறைய அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு அதனால் ஓல்டேஜ்னு சொல்கிறது ஓல்டு பர்சன் சொல்லக்கூடாது எல்டர் பர்சன் சொல்லுவோம் நல்லதுதான் அது விரத்தா தண்டம் கிரகித்வா யாத்தி கையில் வந்து நடக்கிறத சக்தி இல்லை அதாவது அவனுக்கு சப்போர்ட் மூணாவது கால் வேண்டி இருக்கு ரெண்டு கால் பத்தலை மூணாவது கால் சின்ன வயசில் எப்படி நட வண்டியை வச்சுன்னு நடந்தோமோ அது மாதிரி இப்போது தடி ஊன வேண்டியிருக்கு அவருக்கு அந்த தடியில் வேற நாலு இது வேற இப்போ அப்படிலாம் தடி வந்திருக்கு நாலு பக்கம் நல்லா ஊனிக்கிற மாதிரி ஏன்னா எங்கேயா தடியை சரியாக ஊன தெரியணுமே அதுக்காக வேண்டிய எந்த ஒரு பக்கம் சரியாக கோணம் இணங்க வேண்டாம்னு பரவாயில்லன்னு வச்சுக்கிறதுக்காக ரெண்டு கையிலையும் தடி எடுத்துக்க வேண்டியிருக்கு அதனுடைய சப்போர்ட்லாம் நடக்க வேண்டியிருக்கு அவ்வளோ தூரம் சரீர அவயவங்கள்லாம் தளர்ந்து போச்சுன்னு அர்த்தம் தண்டம் கிரகித்வா யாத்தி தடியெடுத்து கொண்டு நடக்கிறான் ஏன்னா என்ன இன்னும் அந்த பேரை பையனை பார்க்குறதுக்காக போயின்னு இருக்கான் கோவிலுக்கு போகப்படாதோ அந்த பேரை குழந்தையே காலம் வர தூக்கின்னு என்ன பண்ணுறது அந்த வான பிரஸ்தாசம் அனுஷ்டிக்கப்படாதா ஆசை போக அதனால் அந்த பேர குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் இதுக்காக சொல்கிறேன் நீங்கள் அது வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும் உள்ளத சொல்கிறேன் டைமே இல்லை பேரை பையனை தூக்கிண்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு பேங்க்குக்கு போய் வாசல் நிற்கிறார் ஐயா அப்புறம் சொல்கிறார் எத்தனை பர்சன்டேஜுங்க அப்படின்னு கேட்டுருக்க தடி இப்படி ஆடின்னு இருக்கார் உடம்பெல்லாம் தலை ஆடுறது கையாடுறது காலாடுறது சமஸ்த அவயவங்களும் ஆடுறது ஆள் போக கொஞ்ச நாளில் அவர் அப்போ கால்குலேஷன் பண்ணுறாரு பேங்க் வாசல் பர்சன்டேஜெல்லாம் கேட்டுட்டு அதை தான் சொல்கிறது ததப்பி அப்படி இருந்தும் கூட ஆஷா பிண்டம் ந முஞ்சதி ஆஷா பிண்டம் ஆஷை என்கிற பிண்டம் பிண்டம்னா உருண்டைன்னு அர்த்தம் சாதாரணமாக பிண்டம்ங்கிறது உருண்டைக்கு தான் பிண்டம்னு சொல்லுவோம் இந்த சரீரத்துக்கே வந்து மாம்ச பிண்டம்னு பேர் மாம்ச பிண்டம் அதாவது சில பொருளால் சேர்க்கப்பட்டதுக்கு பிண்டம்னு பேர் ஆனால் இந்த ஆஷா பிண்டம் இருக்கு ஆசைங்கிற இது இருக்கு ஆசையே ஒரு ஒரு பொருளாக கருதி சொல்லப்படுது ஆசைங்கிற பிண்டம்னா முஞ்சதி அப்போவும் போக மாட்டேங்குது இன்னும் இன்னோரமாக நாளைக்கு இருக்க போகிறோம் நினச்சி என்னெல்லாமோ கற்பனை கோட்டை கட்டுகிறதுங்கிறார் காடு வாங்குறது வீடு போக போங்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்பவும் இவருக்கு மனசு வரமாட்டேங்குது நிறைய ஆசையெல்லாம் வச்சு ஆசைகளை சுமந்து வாழ்கிறார் ஏற்கனவே சொன்னார் இல்லையா விரத்தோயாதி இல்லைஸ்தாவத்து சிந்தாசக்தகா பரமே பிரம்மணி கோபினசக்தகா சொன்னார் இங்கேனா அப்படி சொல்லல அப்போ ஆசை போக மாட்டேங்குறதப்பா என்ன சொல்றது ஆகையினால வயசான காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளை தான் கும்பிடும் நிறைய நேரம் இருக்கு இருக்கிற நேரம் எல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் விசாரிக்க வேண்டாம் போட்டால் வேலைக்கு மற்ற நேரம்னா ராம ராம கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்தா சிவ சிவா சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க இல்லையா சிவனேன்னு இரு அப்படின்னா கம்மு நேரு கம்மு நேரு இது கோயம்புத்தூர்ல கம்முன்னு கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம் இல்லை கம்முன்னா கணபதி ஓம் கம் கணபதி நமஹா அதுக்காக கம்முன்னா கணபதி கடவுளாக நினச்சிக்கின்ற அர்த்தம் கம்மு நேரு அது கம்மு நேரும்பாங்க அது கம் திக்கேம் கம்மு எப்படியோ கடவுளை நினைப்பா மற்றதெல்லாம் நினைக்காத வீடு என்ன ஆனால் என்ன தலை வீடு இடி விழுந்தா என்ன ஆனால் போனா என்ன திரும்ப திரும்ப மூக்க மூக்கம் நுழைச்சி திரும்ப திரும்ப கேட்காது அவங்களுக்கும் நீ கேட்கறதுனால இரிட்டேட் ஆகிறாங்க ரொம்ப வேறு வயசாக வயசாக ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துவிடுறது எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்றோம் என்னாச்சு அது என்னாச்சு இது என்னாச்சு இதை சரி பண்ணியா அதை சரி பண்ணியா நை நை நச்சு வெட்டா போருங்கிற மாதிரி ஆக்கி விட்ருது அதெல்லாம் பண்ணாதேங்கிறார் கோவிந்தம் பஜா கோவிந்தம் பஜா கோவிந்தம் பஜா கடவுளை கும்பிட்டா உனக்கு நிம்மதி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அனு அனுகிரகம் வரும் வீட்டுக்கே நல்லது வயசானவங்கெலாம் பகவானை பூஜை பண்ணினா வீட்டுக்கு எவ்வளோ க்ஷேமம் அது ஜபம் பண்ணிகிட்டே ஒருத்தர் உட்காந்துருக்காருனா தாத்தா குழந்தைகள்லாம் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு போகும் சந்தோஷமாக இருக்கும் பெரியவங்களுக்கே வந்து பாருங்கள் எந்த நேரம் கடவுள் சிந்த நேரம் இருக்கார் இவர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் போகிறோம் வேணும் ஒருத்தர் போனால் போகிறோம் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது மா இருக்கக்கூடாது நம்ம அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ததப்பி நம்ம சத்தி ஆஷா பெண்கள் என்ன அர்த்தம் இவ்வளவு தூரம் சரீரத்தில் எல்லா விதமான கிழத்தன்மையினுடைய அடையாளங்களும் வந்தாச்சு தசரத மகாராஜா ஒரு நரமுடியை பார்த்தாராம் கண்ணாடியில் அப்போவே திருமணம் பண்ணி விட்டாராம் ராமனுக்கு பட்டாபிஷம் பண்ணி யாச்சு வயசாகிடுது அதுக்கு நிறைய சொல்லுவாங்க அதுக்கு என்னமோ ஒரு வெள்ளி முடி எட்டி பார்த்துது ஒரு வெள்ளி முடி இப்பெல்லாம் பதினஞ்சு வயசுல எட்டி பார்க்குறது நல்லா எட்டி பார்க்குறது ஆனால் என்ன அதுக்கு தான் நிறையா அப்புறம் மற்ற கம்பெனியெல்லாம் கெமிக்கல் கம்பெனியெல்லாம் எப்படி பிழைக்கிறது அதுக்கு அதுக்காக இதெல்லாம் வந்துருக்கு பகவான் வச்சாரம் இல்லை இவனும் அதுக்கு நேரம் போராடுற மனுஷனும் பரவாயில்லை அதனால் ததப்பி ஆஷா பிண்டம் முஞ்சதி எதுக்கு சொல்ல முடியாது தசரதர் வந்து அப்போவே உடனே பிளான் பண்ணிட்டாங்க இனி நமக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கான சக்தி கம்மி தான் நாம் என்ன பண்ணணும்னா இனி அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பேசாமல் வானப்பிரசத்துக்கு எண்ணம் வந்தாச்சு அவனுக்கு எங்கே வானப்பிரசத்துக்கு போகிறது அது ஆஷா பிண்டம் அவ்வளோதான் வேற ஒன்றும் வயதானாலும் ஆசைக்கு போவதில்லை எனவே ஓ மனிதனே வயதான பிறகாவது நீ கடவுளை நினை ஆசை நீக்கு என்று சொல்லுகிறார் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ இது ஒரு டைப் ஆஃப் கிழவன் இப்போ பார்த்தது இன்னொரு இன்னொரு டைப்பான கிழவன் இருக்கார் இப்போ பார்த்த கிழவன் இருக்காரே இவர் வந்து தன் குச்சியை வச்சுக்கிட்டு போறார் போறோமெல்லாம் போய் காலம்பரை உடனே டீக்கடை வாசல் போய் நிற்கிறார் டீ கிட வாசணுன்னு அந்த பேப்பர் பேப்பர் படிக்கிறார் அது என்ன இருக்குது ஸோ அண்ட் ஸோ சீஃப் மினிஸ்டருடைய ஃப்ரெண்டு வந்து பினாமியில் இருபத்தஞ்சு பேர் வச்சுருக்காங்கன்னு இதை சீரியஸாக பார்த்துட்டு அது நாலு பேர்கிட்ட பேசின்னு இருக்கார் என்னதுக்கு அனைவசியம் தான் தேவையில்லை இல்லை இது தெரிஞ்சு இதை வந்து சீரியஸாக பேசி அங்கேருந்தே கவலைப்பட்டினு வந்து நாலு இப்படி போயின்னு என்ன ஆக போகிறதோ எதாக போகிறதோ இப்படி கவலைப்பட்டுகிட்டே வீட்டுக்கு வர்றார் வந்தவுடனே அங்கே ரெண்டு பேர் கிடச்ச உடனே இன்றைக்கி பேப்பரில் போட்டுருக்கான் தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு வேண்டாங்கிற கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிம்ஜ இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிருக்கு இந்த கிளாஸில் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப சிரமம் அப்போ அவருக்கும் ஆசை போக மாட்டேங்கிறதுங்கிற்பானு ஷத்தருளவாசி முக்கௌசமர் <shamansians> govindam கரிகலவாச தனப்போவிம் பந்தம்ந்தம் பூமே வயசான காலத்தில் இன்னொருத்தர் எப்படி இருக்காரு அநேயமே இது கேதார்நாத் பத்ரிநாத் போகிற வழியில் பார்த்துருப்பாருன்னு ஒரு சந்தேகம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அங்கே தான் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் அக்ரே வன்னிகி முன்னாடி நெருப்பு போட்டுருக்கான் குளிர்காயத்துக்கு அக்ரே வன்னிகி வன்னிகின்னா நெருப்பு அக்னி இந்த நாத்திண்டி அவள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமியார்கள் அங்கே அப்படி தான் இருப்பாங்க முன்னாடி ஒரு நெருப்பு போட்டுக்கிறது கட்டையெல்லாம் போட்டு ஏறி அப்படின்ட்டு இருப்பாங்க அதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லலை அதெல்லாம் அங்கே இருக்கு அதுக்கப்புறம் வந்து அக்ரே வன்னிகி பின்னாடி என்னன்னா சூரியன் வேற நல்லா உதிக்கிறது நல்லா சுடுறது குளிர்கால் ப்ரிஷ்டே பானுகுங்குறார் ப்ரிஷ்டேன்னா பின்புறமோ சூரியன் அக்ரே வன்னிகி ப்ரிஷ்டே பானு முன்னால் சூரியன் நெருப்பு போட்டுட்ருக்கார் பின்னாடி முதுகில் சூரிய வெளிச்சம் படுகிறது இது பகல்ல பகல்ல எப்படி இருக்கார் ராத்திரியும் முன்னாடி நெருப்பு இருக்குது அப்புறம் வந்து என்ன ராத்திரவு சுபுக்க சமர்ப்பித்த ஜானு சுபுக்கம்னு சொன்னால் மோவாய்க் கட்டை இந்த கட்டை இருக்கு பேர் வருவோம் இதுக்கு பேர் சுபுக்கம் பூஜை அமின்னு சொல்லுவோம் அங்கே பூஜையில் சுவாமிக்குலாம் அது சுப்புக்கம்னு சொன்னால் இந்த போர்ஷனுக்கு பேர் சுப்புக்கம் இந்த சுபுக்கம் வந்து என்னென்னா முழங்கால கட்டி அதுக்குள்ளே வச்சிருக்காங்கண்ணா நம்ம இதை வாய மூவாக்கட்டேன் வயசான தாத்தா அதனால் ராத்திரவும் சுபுக்க சமர்ப்பித்த இப்படி இப்படி வைக்கிறது அதை வச்சு பார்த்தா தெரியும் நமக்கு முடியாது என்ன ஆள் ரொம்ப பல்கி அதனால் அது அவ்வளோ ஒல்லையாக இருக்கணும் அப்படி தான் வரும் அது ஒரு யோகாசனம் தான் அது ராத்ரவு சுபுக்க சமர்ப்பித்த ஜானு குளிர் தாங்க முடியல முழங்காலு இடையில் மோவாக்கட்டையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறான்ங்கிறார் சரி அது மாத்திரம் இல்லை பகலில் பிக்ஷை எடுத்த அப்படின்னா கரத்தல பிக்ஷஹா கரத்தல பிக்ஷா தருதல வாசகா கை எடுக்கிறது கை கரத்தலம்னா என்ன கரமாகிய தலம் இது பேர் தலம் கரம்னா கையி அதில் இடம் இருக்கு ஸ்பேஸ் இதுக்கு பேர் கரத்தலம் பிக்ஷா கரதள பிக்ஷகாங்கிறது அவனை குறிக்கிறது கரத்தளை கரத்தலை பிக்ஷா எஸ் எஸ் ஆகா கரத்தள பிக்ஷஹா எவன் கையையே கையையே தளமாக கொண்டு பாத்திரமாக கொண்டு பிக்ஷை எடுக்கிறானோ அவனுக்கு கரதள பிக்ஷன்னு பேர் கரதள பிச்சை கை பிச்சைக்காரன் போடணும் தமிழில் ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா கை பிச்சைக்காரன் கையிலேயே பிச்சை எடுத்து சாப்பிட்றான் ஒன்று பாத்திரங்கத்திரம் கிடையாது நீங்கள் என்ன என்னப்பா பாத்திரம் இருக்கான ஒரு பாத்திரம் கிடையாது கையிலேயே போடுங்கம்மா சொல்லி நாங்கள் சாப்பிட்ற கரத்தள பிக்ஷகா இருக்கிறது என்னென்னா இருப்பிடம் மரத்தடி தருதலை வாசகா தருதலம்னா என்ன மரத்து கீழே இருக்கிற இடம் இருக்கே அங்கே வாசகா அங்கே தான் வாசிக்கிறான் கரத்தல பிக்ஷகா தருதல வாசகா அப்படி இருந்தாலும் அவனுக்கு இருந்தெல்லாமோ ஆசை இருக்குது வந்தவன்ட்டெல்லாம் கேள்வி கேட்குறான் என்னாச்சு அது ஆச்சா இதாச்சான்னு கேட்குறான் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்றான் மரத்தடியில் இருக்கான் அப்புறம் வந்து நடந்தது போனதெல்லாம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சாமியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட கதையெல்லாம் பேசிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படி அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிக்கணும் அப்படி இருந்தும் இவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஆசை இருக்குது இன்னும் என்னெல்லாம் ஆகும் பண்ணணும்னு நினைக்கிறான் இப்படி கருதலை பிக்ஷாக தருத்தலை வாசகா எல்லாம் வாஸ்தமாக பார்த்தா சன்னியாசர்மெல்லாம் க்ளீனாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது ஆனாலும் ஆசை போகலைங்கிறார் என்ன ப்ராப்ளமோ நமக்கு தெரியாது அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க வேறு எதாவது இதெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த காளி கம்பளி வாலான்னு சொல்லி இந்த பெரிய மகாத்மா நார்த்தில் ரிஷிகேஷ்லாம் பெரிய ஆசிரமில் இருக்கு அவர் வந்து இந்த கல்கத்தாவில் ஹவுராவில் போய் நின்னாராம் நடு இதில் நின்று ஒரு பாட்டுக்கு நிற்கிறார் என்ன ஏது ஒருத்தரும் யார் பார்க்குறவங்கலாம் என்ன என் அவர் சுவாமியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா என்னென்னு கேட்டால் அவர் சொல்கிறாரான் அங்கெல்லாம் ரிஷிகேஷில் பத்ரிநாத்துக்கு போகிறவங்கலாம் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க காசு கொடுங்க அவங்களுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படியும் பார்க்க அப்படி சேர்த்து சேர்த்து ஏகப்பட்ட மடம் கட்டியிருக்கார் அவருடைய வேலையை என்ன தெரியுமோ கரபாத்திரம் கரபாத்திரம்னு சொல்லுவாங்க கை தான் அவர் கையிலேயே தான் வாங்கி சாப்பிடுவார் ஒரு கம்பளி போட்டிருப்பார் அவ்வளோ தான் அவருடைய ப்ராப்பர்ட்டி ஆனால் அவர் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் க இது பண்ணியிருக்காரு நிறைய எல்லா இடத்துலையும் மடங்கள்லாம் கட்டி போட்டு பத்ரிநாத் கேதார்நாத் போகிற வழியில் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மைலுக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க ஒரு ஒரு மடம் சாப்பாடு உண்டு துணி உண்டு இந்த இது கம்பளி கொடுப்பாங்க இன்றைக்கும் நடக்கிறது இந்த தர்மம் இப்போ ஒரு சுவாமி ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் அந்த அந்த காலத்திலேயே யாத்திரை பண்ணுறதுக்காக அப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவருடைய எது அவருக்கு இடமே கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் கட்டடமெல்லாம் கட்டுவாராம் அந்த மரத்தில் தான் இருப்பார் அப்படிலாம் இருந்தார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியே இருந்திருக்காங்க ஆனால் அப்படி இருந்து பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க சில இப்படி இருப்பாங்க ஆனால் ஒரு காரியம் இல்லை விவகாரம்லாம் ஜோசியம் பார்க்குறது நான் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு அந்த மாதிரி அவருக்கும் வேறு ஏதோ ஆசைகள்லாம் இருக்குது அனுஷ்டிக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து பக்கா சன்னியாசிக்குள்ள தர்மம் இருக்குது ஆனாலும் ஹிரதயத்தில் ஆசை போலேங்கடாது ரசவர்ஜம்னு இல்லையா கிருஷ்ணர் அந்த மாதிரி அந்த ஆசை வந்து இருக்குது என்னவோ இதில் என்னென்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இமேஜின் பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அதில் வந்து இமேஜின் பண்ண உதாரணத்துக்கு யாராக பார்க்குறாங்க உத்து பார்க்குறான்னு வச்சுக்க போச்சு ததப்பின முஞ்சி ஆஷா பாஷா எவ்வளோ வேணாலும் இதில் கற்பனை பண்ணி சொல்லலாம் ஆகையினால் சன்னியாசி ஆகிட்டார் இவ்வளவெல்லாம் விட்டாச்சு அப்படி இருந்தும் மனசில் போகலை ஆசை போகலை அப்படிங்கிறார் சான்ஸ் இருக்குது சரியானபடி ஜபமோ தியானமோ நிதித்தியாசனமோ அதெல்லாம் ஒழுங்காக பண்ணலேன்னு சொன்னால் மற்ற எண்ணங்கள்லாம் மனசை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதான் பார்த்தாலும் பிஷாச்சி ரெடியாக தானே இருக்குது எப்போ பார்த்தாலும் உள்ளே போகிறதுக்கு அது ரெடியாக இருந்துன்னு தானே இருக்குது அப்போ இவர் சரியா இல்லைன்னா அது வரத்தானே செய்யும் அதனால் பார்த்தா வெளியில எல்லாம் ஃபாலோ பண்ணுறார் சன்னியாச தர்மத்தை எல்லாம் வெளியில் ஃபாலோ பண்ணுறார் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பண்ண வேண்டிய தியானம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை அது மாத்திரம் இல்லை கொஞ்சம் விட்டதுனால விவகாரம் வேறு பேசுகிறார் ஆசைகள்லாம் இருக்குது தெரிகிறது ததப்பின முன்சத்தி ஆஷா பாஷா நான் மனசில் நினைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நீங்கள் அதெல்லாம் வந்து ஜீர்ணிக்கிறது கஷ்டம் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன் அப்பவும் அவருக்கு ஆசை போலேன்னா அங்கே யாராவது பெண்ணு நடந்து போகிறாருன்னா உத்து பார்க்குறாருன்னு வச்சு கூட இவ்வளவு ஃபாலோ பண்ணுறார் அப்போவும் மனசில் அது இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி அர்த்தம்தான் இருக்க வேண்டும் என்று நான் கற்பனை பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்குமானால் அதை பார்த்துருப்பார் அவர் அதை பார்த்து சொல்லுவார் அப்படி இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு சாது அவருக்கே அப்படி தோன்றியிருக்கலாம் அப்படி இருந்தும் போகிறது இல்லையே அதனால்தான் இப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் வில்லமங்கலம்னு ஒரு சுவாமி அந்த சுவாமிக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன பண்ணாரோ அந்த பெண்ணை கூப்பிட்டாரோ அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த ஹேர் பின் பாருங்க அதை வாங்கினாராம் வாங்கி ரெண்டு கனையும் குத்தினாரன் அப்படியே அப்படியே ஒரு சுவாமி ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஹேர் பின் வாங்கி அப்படி குத்தின அப்படினா எவ்வளோ அதுக்கப்பு அதுக்கப்புறம் பகவானை பற்றி பாடி அதுக்கப்புறம் ஒரு கண் வந்ததுன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் வில்லமங்கல சுவாமி திருவனந்தபுரத்தில் ஆக கரதல பிக்ஷகா தருதல வாசகா ஏன்னா அதை சொல்லலைன்னா இந்த போர்ஷன் புரியவே புரியாது கஷ்டம் தர கரதள பிக்ஷா தருத்தல வாசகா முஞ்சதி ஆஷா பாஷா அப்பவும் இந்த ஆசைங்கிற பாஷம் பாஷம்னா என்ன கயிறு இந்த ஆசைங்கிற கயிறு இவனை விட்டு போகலை அங்கே ஆஷா பிண்டம்னர் இங்கே ஆசைங்கிற கயிறு பாஷவலை போகவில்லை அதனால என்னன்னா கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ அதனால மனிதனே இடைவிடாமல் கடவுள சிந்தனை பண்ணு அப்பத்தான் மனசுல இருக்கிற இந்த ஜென்மாந்தர சம்ஸ்காரமானதெல்லாம் போகும் பல ஜென்மாக்கள்ல உண்டான சம்ஸ்காரம் இது ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா இல்ல எத்தனையோ ஜென்மாவில உண்டான சம்ஸ்காரம் இது அப்பத்தான் அதெல்லாம் போகுங்கிற அக்ரே வன்மி பானுஹூ ராத்திர சுபுக்க சமர்ப்பித்த ஜானு கரத்தல பிக்சகா தருதல வாசகா தி ஆசா பாஷா நிதி அப்படி இருந்தும் இந்த ஆஷா பாஷம் போகவில்லையே அவனு ஒரு சாதுவே தன்னை பத்தி சொல்லிக்கிற வச்சுக்கலாம் ஒரு சாது இன்னொரு சாதுவை பார்த்து அப்படி பிஹேவ் பண்றதை பார்த்து சொல்றதாகவும் வச்சுக்கலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்லோகம் நிறைய தானம் எல்லாம் பண்ணுறான் ஒருத்தர் நல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறான் நிறைய யாத்திரை பண்ணுறான் தானம் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் வேதாந்த மாத்திரம் படிக்க மாட்டேங்கிறான் வேதாந்தத்தை படிக்காம பாக்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நீ அதை செய்யாம நீ மற்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதெல்லாம் செய்யறது இதுக்காக வயசான காலத்தில் போய் இதெல்லாம் பண்ணி தத்துவம் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது குருத்தை கங்கா சாகரமரிபாலம் விஹீன மு சர்வமதேனே சில புக்குல மாறி இருக்கும் முக்தி ந பஜதி முக்தி பஜதி ந ஜன்மசத்தேனும் ஓகே தப்பு இல்ல என்னுடைய புக்ல பஜதி இருக்கு இது சௌகரியமா இருக்கு முன்மஷ சின்மையா பாலவிஹார் கைடு புக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமே GANGA GANGA GAMANAM GAMANAM VIHINA MUKTIM முன்மேன கஷனம் விரப்ப சர்வமத்தேனஞ ஞானவிஹீன சன் சர்வமத்தேன பஜதி ஜன்மத்தேன முகதி என்பது பதவுரை திரும்பவும் சொல்லுவேன் விஷயத்தை சொல்லுவேன் ஒருவன் கங்காசாகரத்தை நோக்கிச் செல்லுகிறான் அதாவது இந்த கங்கையை பிரதக்ஷ கங்கா கங்கை கிளம்புற இடத்துலேருந்து கங்கை சேர்ற வரைக்கும் போகிறதுன்னு ஒரு பாத யாத்திரை இருக்குது நர்மதா நதியை பிரதக்ஷணம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி அந்த நர்மதா பரிகிரமான்னு பேர் அதே மாதிரி கங்கா கங்கையிலேருந்து கங் கோமுக்கிலேருந்து கிளம்பி எங்கே உற்பத்தி ஆகுறதோ அங்கேருந்து கிளம்பி கல்கத்தா கிட்ட கங்கா கலக்குது கங்கா சாகர் அது வரைக்கும் நடக்கிறவங்கலாம் உண்டு இந்த காலத்துலையும் நடக்குது இதுக்கெல்லாம் எவ்வளவோ ஃபண்டு இருக்கு எவ்வளவோ தர்மங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கும் நடக்கிறது இந்த காலத்துலையும் இந்த நர்மதா பரிகிரமாவுக்கெல்லாம் அவன் வந்து ஒரு நாள் சாப்பிடாம அவன் கஷ்டப்பட்டான்னு இருக்க முடியாது அவங்க எல்லாம் கிடைக்கும் இன்றைய காலத்துலேயும் நடக்கிறது அந்த தர்மங்கள்லாம் அது மாதிரி அது வந்து மனசை சுத்தம் பண்ணிக்கிறது ஒரு டைப் ஆஃப் பிராய்ச்சித்தம் இந்த தீர்த்த யாத்திரைங்கிறதே சாஸ்திரத்தில் அது பிராயஷித்த கரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எத்தனையோ பிறவிகளில் ஏதோ பாபம் பண்ணியிருந்தோமானா அந்த பாபங்கள்லாம் நீங்கிறதுக்காகத்தான் தீர்த்த யாத்திரைன்னு பேர் தீர்த்தம்னாலே புனிதப்படுத்தி கொள்ளுதல்னு அர்த்தம் தீர்த்தய தீ புனாதி இர்த்தய புனாதி இது தீர்த்தம் யாத்ரா எத்தனை திராயத்தை இது யாத்ரா முயற்சி பண்ணி நம்மளை காப்பாற்றிக்கிறது புனிதப்படுத்திக்கிறதுக்காக கொஞ்சம் கடினப்பட்டு நம்மளை காப்பாற்றி கொண்டு போறது யாத்திரை பண்ணினாத்தான் இந்த பிறவியில நம்ம காப்பாற்றிக் முடியும் நம்ம துன்பம் இல்லாமல் நம்மளை யாத்திரை பண்ணணும்னு ஒரு விதி அதனால தீர்த்த யாத்திரை அதனால கங்காசாகர கமனம் குறித்த ஒருவன் கங்காசாகரம் வரைக்கும் போகிறான் அது மாத்திரம் இல்லை சொசைட்டில வந்து சில சமயம் என்ன ஆயிடுறதுன்னா இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஆகிடுது அதுதான் பெரிய கஷ்டம் ஒரு ஒரு அதாவது இது சாஸ்திரத்தில் வந்து இதெல்லாம் ஒரு மனசுத்திக்காக பண்ணப்பட்டிருக்கிற ஒரு இது இது எல்லாருக்கையும் டமாரை அடிக்கிறதுக்கு பிரயோஜனம் ஆகிடுது நாங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தோம் நாங்கள் வந்து கங்கா யாத்திரை பண்ணோம் கங்கா சாகர யாத்திரை பண்ணினோம் கைலாஷ் யாத்திரை பண்ணோம் அமர்நாத் யாத்திரை பண்ணினோம் அதை வந்து பெருமைக்காக செல்லும்படியாக ஆகிடுது ஆனால் உண்மையில் எதுக்காக போனோம் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை இது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ஜ இந்த சொசைட்டி இருக்கே சொன்னால் சொல்கிறாங்க சொல்லலேன்னா இந்த சொசைட்டியில் மாத்திரம் தப்பிக்கவே முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு மாறாக ரெண்டு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் அது இப்படிதான் அதுதான் உலகம் இது ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன் இந்த ஜனங்களுக்கு வந்து அது எதுக்காக ஞானம் கிடையாது ஒரு ஒரு ஒரு இதான உடனே அது சாமியார் பூனையை கட்டி யாகம் பண்ண கதை தான் சாமியாரோ யாரோ ஒருத்தர் பூனை வந்து ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறவோ பூனை இடையில போயிட்டே இருந்து தான் சரி அந்த பூனையை விட்டு அந்த கம்பத்தில் கட்டி போடுந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஹோமம் பண்ணுற போதுனா பூனையை வந்து கம்பத்தில் கட்டி போடுறதுன்னு ஒரு ரொட்டீன் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது இந்த இவரும் செத்து போயிட்டார் பூனையும் செத்து போயிடுது அடுத்தா பல சிஷியர்கள்லாம் ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கிற போது ஒரு பூனையை கொண்டு பூனையை கொண்டு வந்து கெட்டனான் அது மாதிரி ஆகிடக்கூடாது ஞானம் இல்லாமல் பண்ணுறதுன்னு பேர் அதுக்கப்புறம் கடைசியில் அதில் ஒரு கிளாஸை எழுதிட்டான் சாஸ்திரத்தில் வந்து பூனையை கொண்டு வந்து அந்த கம்பத்திலே கட்டி வைக்கவும் அப்படின்னு சொல்லி இப்போ எது உண்மையான சாஸ்திரம் எது சாஸ்திரம் இல்லைன்னு தெரியாமல் போயிடும் சரி அதுக்கு என்ன பண்ணுறது கட்டி வச்சா என்ன குறைஞ்சா போச்சு அப்படி கட்டி வச்சுடுவோம் இது மாதிரி குருத்தே கங்கா சாகர கமனம் குருத்தே கங்கைக்கு போறத கங்கா சாகர கமனம்னா யாத்திரா தீர்த்த யாத்திரையை செய்கிறான் விரத பரிபாலனம் நிறைய விரதத்தை எல்லாம் ஏகாதசி விரதம் அமாவாச விரதம் சோமவார விரதம் கிருத்திகா விரதம் இந்த விரதமெல்லாம் ஃபாலோ பண்றான்ப்பா விரத அனுஷ்டானங்கள்லாம் பண்றான் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப பண்றாங்க ஒருத்தர் சொல்றார் நான் வந்து சுவாமிஜி நான் வந்து ஒரு இருபத்தி தடவை க பத்ரிநாத் வந்தேன் பத்ரிநாத் போயிட்டு வந்தேங்கிற என்னத்துக்கு யாருக்கும் சொன்ன பத்ரிநாத் போயிட்டு வந்தேங்க ரொம்ப நல்லது அந்த மட்டுமாவது இப்படியே இந்த இருபத்தேழு தடவை பத்ரிநாத் போனது வீணாக போகுமா வீணாக போகாது ஆனால் இப்போ இப்போ பிரயோஜனமாக இருக்காத சந்தேகம் தான் ஏன்னா அவர் பத்ரிநாத் ஒரு தடம் போகலாம் ரெண்டு தினம் போகலாம் சரி பரவாயில்ல ஹிமாலயத்தை நிறைய தடம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க பெரியவங்க போய்ட்டு வரலாம் அவருக்கு என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு ஒரு பெரிய லட்சியமாயிடுது இத்தனை தடவை போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற எண்ணம் ஆகிடுது சபரிமலைக்கு பதினெட்டு தரம் போகிற மாதிரி இது என்ன ஆகிடுறது பெரிய விஷயம் ஆகிடுறது அடிக்கடி வந்து பத்ரிநாத் போனேன் அப்போ நீங்கள் எல்லாரும் அவர் பார்க்குற போது அவர் லுக்கு ஒரு லுக்கு வித்தியாசமான அளவுக்கு அவர்கள் பதினெட்டு தினம் பத்தோ இருபத்தி ஏழு தினம் போயிருக்கார பத்விநாத் என்ன பாவம் பண்ணாரோ போயின்ட்டுருக்கார் அப்படிதான் சொல்லணும் போகணும்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அது அளவுக்கு மீறி போறவது அந்த மாதிரி விஷயத்த தான் கண்டனம் அதாவது சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற சாதனங்களை எல்லாம் பண்ணணும் தான் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அதை வந்து ஏதோ ஒரு ஃபேன்சியாகவோ புகழுக்காகவோ இதுவாகவோ பண்ணினா பகவான் கீதையில் சொல்ல போகிறார் இதெல்லாம் ராஜசம் கர்மன்னு சொல்லுவார் இதெல்லாம் வந்து பலனை விரும்பி பண்ணுறது இந்த மாதிரி நேமுக்காகவும் ஃபேமுக்காகவும் பண்ணுறதெல்லாம் ராஜசம் கர்மை சாத்விகம் கர்மம் ஆகாதுன்னு சொல்லுவார் கீதையில் இல்லை விரத பரிபாலனம் அத்தவா தானம் நிறைய தானம் பண்ணுறது ஒரு டியூப் லைட்டை தானம் பண்ணி டியூப் லைட்டில் எழுதிட்டார் வெளிச்சமே தெரிய மாட்டேங்கிறது டியூப்லைட்டை தானம் பண்ணி டியூப்லைட்டில் வந்து இன்னொரு சோ ஒன்று சோ கொடுத்தது நான் வெளிச்சமே வரமாட்டேங்கிறது டியூப்லைட்டு எவ்வளோ ரூபாய் இருக்க போகிறது மீறி மீறி போனேன் அது பெரிய தானமாக அதனால் சில பேருக்கு இந்த தானம் பண்ணினா அதில் வந்து பேர் வராமல் மனசே வராது அதனால் தானம் பண்ணத்துக்கு பிறகு அது நம்மளது இல்லை ஆனால் தானம் பண்ணத்துக்கு பிறகு நம்ம பேரை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு பேர் தானமாக நம்மளு தானம் பண்ணினேன் தானம் பண்ணினேன்னு சொன்னாலே தானம் பண்ண புண்ணியம் போயிடும் இருக்கு தானம் பண்ணினேன் இதெல்லாம் தானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாலே தானம் பண்ணின காலத்துல என்ன புண்ணியம் உண்டாகுமோ அந்த புண்ணியம் போயிடுமா ஆக தானம் அதுவா தானம் அதே செய்யறான் தானம் குருத்தே விரத பரிபாலனம் குருத்தே கங்காசாகர கமனம் குருத்தே தானம் கொத்தே அத்தவா தானம் கொடுத்தேன் சில பேருக்கு தானத்திலே இச்சை நிறைய தானம் பண்ணுற சேரிட்டி பண்றான் என்ன பண்ணி என்ன பிரயோஜனங்கிறது எல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் கூடாதுன்னு அர்த்தம் இல்லை சங்கரா பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கு அதனால நான் தானத்தை விட்டுவிட்டேன் தான் எப்படி ஹரிச்சந்திரன் கதையை கேட்டுட்டு போய் சொல்லாமல் வாழ முடியாதுன்னு ஒரு பையன் சொன்ன கதை ஹரிச்சந்திரன் கதையை ரொம்ப நேரம் கேட்டு இந்த கதையிலேருந்து நீ அறியும் நீதி யாது பொ சொல்லாமல்ழ முடியாது என்று தெரிகிறது அப்படிங்கிறான் எப்படி நம்ம எந்த கதையை வந்து எந்த பர்பஸ்காக சொன்னோமோ அதே மாறி போயிடுது அதனால நீங்களும் கடைசியில் வந்து ஓஹோ இதெல்லாம் பண்ணக்கூடாது போல இருக்கா ஆனா அது அதை ஏன் செய்யணும்ங்கிற அறிவோட செய்யணும் அதுக்கு பிறகு வேதாந்த சிரவணங்கள்லாம் பண்ணணும் ஞானவிகாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் ஒரு மீனிங் தான் செய்யடிய சாதனையை பற்றி அறிவோடு செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்து மூன்றா இரண்டாவது கருத்து இதை மாத்திரம் செய்தால் போராது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்கிற ஞானத்தை பெறவில்லை என்றால் மோட்சம் கிடைக்காது என்று பொருள் விஹீனகாங்கிறத ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் ஞானவிஹீனகா சன்னு சர்வமத்தேன பஜதி எல்லா விதமான சாதனங்களையும் செய்கிறான் சர்வமத்தேனா அனைத்து சாதனங்களையும் இவன் மேற்கொள்ளுகிறான் அதாவது தான் எதற்காக செய்கிறோம் என்ற ஞானம் இல்லாமலேயே பலவிதமான சாதனங்களை மேற்கொள்ளுகிறான் அது மட்டுமல்ல இந்த சாதனைகளையே மேற்கொண்டிருக்கிறான் வேதாந்த தத்துவ ஞானத்தை அறியாமல் இவைகளை செய்து கொண்டிருக்கிறான் இவங்களுக்கெல்லாம் பேர் கர்ம டாகான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் கர்ம டாகான்னால் பூஜை பூஜை பூஜை பூஜை ரிச்சுவல் பர்சன் ரிச்சுவலிஸ்டிக் சொல்கிறோம்ல ரிச்சுவலிஸ்டிக் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இது அதை வந்து வேதாந்தம் என்ன பண்ணுகிறது சாஸ்திரம் பெரியவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அதிலையே இருக்கிறது ஸ்டக்காக கூடாது நம்முடைய லட்சியத்தை நோக்கி இன்னும் மேலே போகணும் இதுலையே ஸ்டக்காகிடக்கூடாது அதுக்காக வேண்டியது சொல்லப்படுகிறது சர்வமத்தை பஜதி எப்படியோ அத்தனையும் அத்தனை கொள்கைகளையும் இதையும் கடைப்பிடிக்கிறான் இன்னும் இன்னும் இன்னும் இதில் இன்னும் நிறைய நிறைய வெரைட்டி இருக்கு இதெல்லாம் வர்ணிக்க ஆரம்பித்தால் முடியலாம் போயின்னு இருக்கும் சில பேருக்கு வந்து நம்ம ரிலீஜன் பத்துறது இல்லை இன்னொரு அந்த ரிலீஜன்லாம் எப்படி இருக்குன்னு அதையும் ஃபாலோ பண்ணி பார்க்குறது அடுத்த ரிலீஜனையும் ஃபாலோ பண்ணி பார்க்குறது எல்லா ரிலீஜனையும் ஃபாலோ பண்ணி அப்புறம் வந்து எல்லா ரிலீஜன்லேருந்தும் ஒன்று தான் சொல்லியிருக்குன்னு நம்ம சொல்லணும் அப்புறம் என்ன இல்லாமல் அப்புறம் அதெல்லாம் ஆரம்பித்தா வர்ணனை பண்ண ஆரம்பித்தால் முடிவு இல்லாமல் போகும் இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறோம் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் எந்த சாதனமும் எதுக்காக இருக்குது சிம்பிளாக பண்ணாலும் எத்தனையோ பிரயோஜனம் கிடைக்கக்கூடியதெல்லாம் இருக்குது எவ்வளோ பெருசாக பண்ணாலும் ஆட்டிடியூட் சரியில்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள் இப்படிலாம் இருக்கிறார்கள்னு சொல்கிறார் இது அன்னைக்கு இன்றைக்கி இல்லை அன்னைக்கும் இருக்குது எந்த காலத்துலையும் இந்த இருக்குதுன்னு தெரிகிறது இந்த ஃபேன்சிக்காக பண்ணுறது நேமுக்காக பண்ணுறது புகழுக்காக பண்ணுறது இதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் இருக்குது ஏன்னா மனிதர்களில் இந்த இந்த ரகம் எப்பவும் இருக்கத்தான் இருக்கும் அதனால் அவர் சொல்கிறார் இப்படிலாம் வீணாக போய்ட்டுருக்கு ஜென்ம சத்தேன முக்திம் ந பஜதி அவன் நூறு பிறவி எடுத்தாலும் இதையே பண்ணிட்டு இருந்தான அவனுக்கு மோட்சம் கிடையாதுங்கிறார் ஜென்மசத்தேன முக்திம் ந பஜதி நூற்று கணக்கான பிறவிகளை அவன் எடுத்தாலும் கூட அவனுக்கு இவைகளையே அவன் செய்து கொண்டிருந்தால் மோக்மானது கிடைக்காது மோக்ஷமானது ஏன் கிடைக்காது ஞானத்தை பெறத்துக்கு முயற்சி பண்ணாததுனால கர்மத்தையே விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு மோட்சம் கிடையாது வெறும் ரிச்சுவல்ஸை பண்ணினா மோக்ஷம் கிடையாது தத்துவங்களை தெரிஞ்சுகிட்டாதான் மோக்ங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் ஆகவே என்ன பண்ணணும் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ இந்த இடத்துல மாத்திரம் கோவிந்தம் பஜாக்கிறதுக்கு இப்படி மீனிங் போட்டுக்கணும் அதெல்லாம் முதலே சொல்லி வச்சுருக்கேன் கோவிந்தனை அறிந்து கொள் கோவிந்தனை அறிந்து கொள் கோவிந்தனை அறிந்து கொள் அறிந்து கொள்ளுன்னா என்ன அர்த்தம் நானும் கோவிந்தனும் ஒன்றுங்கிற அந்த ஜானம் ஜீவாத்மா பரமாத்ம ஜானந்தான் இந்த இடத்துல பஜ கோவிந்தம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும் மற்ற இடங்களில் வந்து சும்மா கடவுளை என்ன சார்ந்துருன்னு சொன்னாலும் தப்பு இல்லை இந்த காண்டெக்ஸ்டில் பஜகோவிந்தம்ங்கிறதுக்கு கடவுளை தேடு கடவுளை அறிந்து கொள் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் முக்தி வடிவாக இருக்கும் அப்பறம் அப்பரம்பொருளை அறிவாயாக உனது உண்மை வடிவாக அறிவாயாக என்றெல்லாம் பொருள் செய்து கொண்டு படித்துக்கொள்ளணும் அப்புறம் இப்போ ஒரு சன்னியாசியை புகழ்ந்து பேசுகிறார் அங்கே பதினஞ்சாவது ஸ்லோகத்திலையும் பதினாறாவது ஸ்லோகத்திலையும் ஒருத்தன் வந்து வ வயசானவன் வந்து இப்படி இருக்கான்னர் இங்கே பதினாறாம் ஸ்லோகத்தில் ஒரு சன்னியாசி சன்னியாசி வயசான சன்னியாசி இப்படி இருக்காங்கிற அர்த்தத்தில் சொன்னார் வயதான கிழவன் இல்லறத்தில் இருக்கிறவன் வச்சுங்களேன் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்ன கிழவன் இல்லறத்தில் இருக்கிற கிழவன் பதினாறாம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டவன் துறவரத்தில் இருக்கிற கிழவன் வச்சு இப்போ பதினேழாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது பொதுவாக நிறைய பேர் சாதனைகள்லாம் பண்ணுகிறார்கள் ஆனால் ஞானமில்லாமல் பண்ணுகிறார்கள் ஞானம் இல்லைனா பிரயோஜனம் இல்லை ஞானேன முக்திஹி ஞானாதேவது கைவல்யம் என்பது வேதங்கள் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லுகிறது நகி ஞானேன சதிருஷம் பவித்திர மிக வித்யத்தைங்கிறது பகவத்கீதை ஆக ஞானத்துக்கு ஒப்பாக தூய்மைப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது நிறைய பேருக்கு இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதில் வரதில்லை ஏன்னா அதுக்கு வந்து புத்தி வேலை செய்யணும் சூக்ஷமாக வேலை செய்யணும் யோக்கியத்தை வேணும் புரிஞ்சிக்க முடியாது இத்தனையும் தேவையாக இருக்கிறதுனால அதில் மனசு போகிறதில்லை ரிச்சுவல்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இந்த வேதாந்த விச்சாரத்தில் வரதில்லை வேதாந்த விசாரத்தை போல உயர்ந்த ஒரு செயல் இருக்க முடியாது ஏன்னா சாதனேஷு சர்வே உத்தமம் சாதனம் பகவான் கீதையில் சொல்லுகிறார் வித்தைகளுள் நான் அத்தியாத்ம வித்தியாக இருக்கிறேன் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் நான் அறிவில் ஆத்ம ஜானத்தை பற்றி அறிவாக இருக்கிறேன் கீதையிலும் இன்னும் வேற சில இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது தத்துவ ஞானமே ஞானம் என்று புகழப்பட்டிருக்கிறது தத்துவஜானமே ஞானம் மற்றதெல்லாம் ஞானம் என்று சொல்ல முடியாது அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் ஏத ஞானம் இத்தி புரோக்தம் அஜானம் எதத்தோன் எதா இதுவே ஞானம் மற்றவைகள் எந்த மற்ற எந்த ஞானமும் அஜ்ஞானமே ஆகும் இந்த ஞானம் ஒன்றே உண்மையான ஞானமாகும் மற்ற ஞானம் அனைத்தும் அஜானமே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒரு சன்னியாசிய புகழ்ந்து பேசுகிறார் ரொம்ப ஒரு உயர்ந்த சன்னியாசி அந்த சன்னியாசியை புகழ்ந்து பேசுகிறார் सर्वपरिग्रह படிக்கலாம் சுரமந்தரமூலூமரி கர்த்த சுமருமூலூமரி கிரா மெயின் சென்டென்ஸ் விராம் நோய்த்த ந கருத்தி கொஸ்டின் மார்க் போடணும் ஆக்ஷேபனை ஆக்ஷேபார்த்தே ஆக்ஷேபார்த்தே கொஸ்டின் மார்க் போடக்கூடாது ஆச்சரிய குடி போடணும் ஆச்சரிய குடி போடணும் கேள்வி மாதிரி இருக்கு ஆச்சரிய குறிப்போட்டு இது பண்ணணும் விராக சுகம் நோத்தி விராக வைராக்கியம் பற்றத்த தன்மை கசிய யாருக்கு சுகம் சுகத்தை ந கரோதி செய்யாது யாருக்குற்றின்மை இன்பத்தை தராது அப்படின் பற்றின்மை யாருக்கு இன்பத்தை தராது அப்படின்னு அர்த்தம் எல்லோருக்கும் தரும் பற்றின்மைங்கிறது இருக்குமானால் யாதனின் நீங்கியான் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அதன் இளன் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் இந்த திருக்குறள் என்ன சொல்கிறதுனா எதிலிருந்து மனிதனுக்கு பற்று இல்லையோ அதிலிருந்து துன்பமும் இல்லைங்கிற துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது அதுவே பெரிய இன்பம் இந்த இன்பம் டிவினால உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும்னா டிவினால துன்பமும் உண்டு அப்ப துன்பம் வேண்டான்னா இன்பம் வேண்டாம் இன்பம் துன்பம் வேண்டாம்னு சொல்லி நான் இன்பம் வேண்டான்னு சொல்றது இருக்கே அதுதான் ஆனந்தம் எனக்கு விஷய துக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சா விஷய சுக்கத்தையும் நான் தியாகம் பண்ணணும் இல்லையா விஷய சுகம் வேணும் ஆனால் விஷய துக்கம் மாற்றம் கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அது நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் போன்றவை அதை யாரும் தவிர்க்க முடியும் இன்பமும் துன்பமும் இரு முனைகளா இன்னும் பாடுறாங்க இரு முனைகள்ங்கிறாங்க இரண்டும் ரெண்டு இருக்கு இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதிங்கிறான் ஆயினால பகவான் வகுத்திருக்கிறார் இந்த நியத்தியை அது அப்படித்தான் இருக்கும் ஆனா இங்க சொல்றார் விராக கச சுகம்ன கி இந்த பற்றின்மை எவனுக்குத்தான் சுகத்தை கொடுக்கார் அப்படி கேட்கிறாரு அப்போ அதில் அர்த்தம் யாருக்குமே சுகத்தை கொடுக்குமப்பான் அர்த்தம் அதுக்கு என்ன பாரு என்ன பிரமாணம்னா பாரு பெரிய இந்த வந்து இவரை மாதிரி ஒரு பணக்கான உலகத்தில் இருந்ததில்லை யார் இந்த பட்டினத்தார் அவ்வளோ பெரிய வைர வியாபாரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கௌபீனத்தை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பேய் கரும்பு ஒன்று தூக்கி என்று எங்கள் திருவெங்காட்டு கோயில் வாசலில் போய் உட்காந்துருக்காராம் படிக்கிறோம் பட்டினத்தாரோட கதையெல்லாம் படிக்கிறோம் அது மாதிரி தான் சொல்கிறாரு சுரமந்திர தருமூல நிவாசகா ஒருத்தர் என்ன பண்ணுறார் ஒரு சாது ஒரு மகாத்மா ஞானி பற்றற்றவர் வைராகிய புருஷன் விராகி தான் பைராகிம்பாங்க நார்த் இந்தியாவில் பைராகி வேற விராகி வேற இல்லை பைராகி லோன் இஸ் விராகி வீராகியிலும் பைராகி பைராகி பைராகிம்பாங்க ஆனால் அவன் பெருசு பெருசாக சூளங்களெலாம் வச்சுருப்பான் பார்த்தா அப்புறம் பைரவ உபாசனைமா அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை வைராகின்னு சொன்னால் பற்றற்றவன் அர்த்தம் அவர் சுரமந்திரம் கோயிலில் படுத்துருக்காராம் அவருடைய இருப்பிடம் என்னென்னா அவர் பெரிய என்ன கட்டிடமாக கட்டி ஏழு ஏழு வாங்கி அதுக்கு பெரிய கட்டணமெல்லாம் உள்ளே கட்டி அப்படியே வசிச்சுன்னு இருக்கார் அப்படிலாம் கிடையாது சுரமந்திரம் கோவிலில் டெம்பிளில் வந்து வாசலில் எல்லா கோயிலையும் திண்ணை இருக்கும் சன்னியாசிக்காகவே கட்டுறது அது இப்போ கோவிலெலாம் வெளியிலே கேட்டை போட்டு கூட்டி விட்றான் அந்த காலத்தில் கோவிலில் வந்து இந்த ராஜகோபுரம் இருக்கும் இந்த ராஜகோபுரத்தில் ரெண்டு திண்ணை இருக்கும் இதெல்லாம் சன்னியாசிகளுக்காகவே உருவாக்குறது அதுதான் தர்மம் இப்போ எப்படி கிடையாது ஒரு கடையை கட்டி விட்டுடுவான் கோவிலில் ஆமாம் அதில் வந்து மாலை பன்னீர் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு விட்டால் கொஞ்சம் பீடி சிகரெட்டு கூட வித்துருவான் நடக்கும் நடந்துருக்கும் நமக்கு தெரியல மாம்சக்கடையெல்லாம் வந்தாச்சு கோயில் கோபுரத்து வாசல் கிட்டி அதெல்லாம் பார்க்குறோம் தஞ்சாவூர் சைடெல்லாம் வந்தாச்சு இங்கே பெரிய கோபுரம் உத்தரகோசம்பங்கில் அவ்வளோ பெரிய கோவில் வெளியில் ஆட்டுக்கடை வெற்றாங்க உள்ள கோவில் நுழையறது நம்ம சகிப்பு தன்மையின் சிகரங்கள் என்ன சொல்கிறது குழியில தான் போடணும் அப்போ வந்து இருக்கட்டும் இது வேறு விஷயம் வேறு டாபிக் சுரமந்திரம் சுரமந்திர வாச அந்த காலத்தில் சன்னியாசிகள் வந்தால் அவங்களுக்கு என்ன சாப்பாடு போடணும்னு கோயிலில் கட்டளை வச்சுருப்பாங்க இருக்கும் இப்போ சன்னியாசியை பார்த்தாலே பயமாக இருக்குது எல்லாேருக்கும் இவர் என்ன எந்த என்ன என்ன நோக்கத்தில் இருக்கானோ யாருக்கு தெரியும் பேப்பரில் வந்து வெடிஞ்செழுந்தால் சாமியார் இதை பண்ணார் அதை பண்ணார் பேப்பரில் வேறு வர்றது அதனால என்ன எல்லாேருக்கும் பயம் நல்ல நல்ல சாமியாக இருந்தா என்ன நல்லா நல்லா சமையல் வேண்டாம் ஐயா வேண்டாம் சாமியார் வேண்டாம் சாமியார் சமாச்சார வேண்ட சரி அப்ப வந்து ஜனங்களுக்கு தோன்றதுலையா அப்போ சுரமந்திரம்னா என்ன சுரன்னா தேவ மந்திரம்னா கோவில் சுரமந்திரம்னா தேவாலயம் சுரமந்திர வாசகா அங்க இல்லைன்னு வச்சுங்க போற இடத்துல கோவில் இல்லைன்னு வச்சுங்களேன் அதனால என்னன்னா தருமூல நிவாச தருமூலம்னா மரத்தடி தருமூலம்னா மூலம்னா வேறு தருன்னா மரம் மரத்தடியில் அப்படியே இந்த கட்டையெல்லாம் நீட்டுருக்கும் அதில் தலையை வச்சு படுத்துக்க வேண்டியதான் தலையை வச்சு படுத்துக்கான படுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு கருங்கல் எக்கி தலைக்கு வச்சு படுத்துனாலும் படுத்துக்கலாம் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை பெரிய என்ன பெரியது தலைக்கு வச்சுக்கத்தான் வேணும்னு அவசியம் இல்லை அது ஒரு யோகாவாக பண்ணிவிடலாம் சாந்தி யோகா பண்ணால் தீந்துது தூக்கம் தானே சாந்தி யோகா சாந்தி சாந்தி ஆசனம்ங்கிறாங்க நிறைய பேர் குரட்டை விட்டு சாந்தி ஆசனத்துனால் ரொம்ப கஷ்டமான ஆசனம் சாந்தியாசனம் ஒன்றும் இல்லை எப்படியே எப்படியே இருக்க வேண்டிதான் இதுதான் சாந்தி ஆசனம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணணும் அந்த நேரத்தில் நல்லா தூக்கம் வந்துடும் அந்த இந்த குரட்டை வந்தவொடனே தான் சந்த முடியும் தூங்கணுங்கிற அவசியம் இல்லை படுத்த அந்த மாதிரி வேணுங்கிறது அதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவாங்க இந்த பட்டினத்தார் வந்து ஒரு நாள் தலை வச்சு படுத்திருந்தாராம் வரப்பில் தலை வச்சுப்படுத்துறது இந்த பெண்கள்லாம் பெண்களை கேட்கணுமா ஏதா பேசுறதுக்கு சமாச்சாரமே கிடைக்காது அதனால் போகிறப்போக்கில் எனக்கு தேவை சொல்லி விடுறது அவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணி எடுக்க போகிறவங்க இந்த பாரு இந்த சாமியார் வார் எல்லாத்தையும் விட்டுட்டாராம் வரப்பு வேண்டியிருக்கு தலை வச்சு படுக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு அப்படின்ட்டு போகிறாங்க போகிற போக்கில் சரின்னு சொல்லிட்டு இவர் இவர் காதில் விழுந்துட்டு இந்த சாமியார் இந்த பட்டினத்தாருக்கு இவர் என்ன பண்ணார் சரிப்பா அவங்க சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி தள்ளிப்படுத்துட்டாராம் கீழே த வரப்பிள்ளை தலை வைக்காம இருந்தாரு அப்புறம் வரும்போது இது பாரு சாமியார் வந்து வரப்பில தலை வச்சுக்கிறதுக்கு கீழே வச்சு படுத்துட்டு நம்ம பேசுறதுலாம் கேட்குது சாமியார் என்ன பெரிய சாமியார் என்ன சொல்றது அப்படிங்கிறாங்களாம் அப்போ அவருக்கு அப்போ தான் இனி அதுக்கு ஒரு பாட்டு பாடினாருன்னு சொல்லுவாங்க இனிமே யார் பேச்சும் கேட்கறதில்ல அது நான் வந்து என்னோட இதை ஃபால் ஃபாலோ பண்ண போறேன் நான் எதுக்கு சொன்ன தருமூலை மரத்தடியில் இருக்கார் இன்னும் அவருக்கு ஏதாவது பேங்க் அக்கௌண்டா ஏதாவது விவகாரமா ஏதாவது சமைக்கணுமா காய்கறி வாங்கணுமா என்னாச்சு ஏதாச்சும் கேட்கணுமா ஒன்றுமே கிடையாது இல்லை சுரமந்திர தருமூலை நிவாசகா சரி பெட்டு என்னென்ன என்ன பெட்டு ஊர் முழுக்க இருக்கிறதெல்லாம் பூமியிலாம் பெட்டு தான் அப்படிங்கிறார் பூதளம் பூதளம் ஷையா ஷையான்னு என்ன அர்த்தம் பெட்டு படுக்கை ஷையான்னா சாஞ்சிக்கிறது படுக்கை அது என்னென்னா பூதளம் பூதலம்னா என்ன அர்த்தம் பூமி தமிழில் ஒரு பாட்டு இருக்கு விசும்பே கூரை பசும்புல் படுக்கைபாங்க சன்னியாசிக்கு விசும்பே கூரைன்னா விசும்புன்னு ஆகாஷம் எவ்வளவு லைட்ஸ் இருக்கு எத்தனை நட்சத்திரம் இது இருக்கு ஸோ மெனி ஸ்டார்ஸ் இருக்கு என்ன கவுண்ட்ல ஸ்டார் இருக்கு இதுதான் இதுதான் இது மாதிரி அஜினம் வாசக பூமியே படுக்கை இது வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த டைனிங் ரூம் லைட்டு அந்த லைட்டு இந்த லைட்லாம் போட்டு கரண்ட்டு சார்ஜ் இது பண்ணி கரண்ட்டு போ இது பண்ணி அது சரியாக வேலையில் போட்டு அந்த வேலைக்காரம் சரியாக இருக்கானு பார்க்குறதுக்கு இது அப்படியே பட்டுந்தான் தெரியுது ஆஹா இத்தனை நட்சத்திரம் தெரியுது அதனால் ஷையா பூதலம் கட்டிக்கிறது என்னென்னா வாசகா அஜினம் வாசகான்னா ட்ரெஸ் உடுத்திக்கிறது துணி அஜினம் அஜினம்னா என்ன தோல் அஜினம்னால் தோல் அஜினம் மான் தோலுக்கு புலித்தோல் மான் தோல் ஆட்டுத்தோல் இதெல்லாம் இருக்கே புலித்தோல் இதெல்லாம் வந்து உடுத்திக்கிறாராம் கட்டிக்கிறது என்னன்னா இதுதாங்கிறது ஷையா பூதனம் அஜினம் வாசா தோலாடை கட்டுவதோ தோலாடை அங்கே அப்படி போடணும் தமிழ் இல்லை படுப்பதோ இருப்பதோ ஆலயம் மரத்தடி அது மாத்திரமில்லை ஏதாவது உடைமை பொருள்கள் இருக்கா ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது பகவத்கீதை புஸ்தகம் வச்சிருக்காரா இல்லை கமண்டலம் இருக்கா ஏதாவது ஒன்றும் இருக்கா இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு சிஷியனாவது கூட வச்சிருக்காரா ஒன்றும் கிடையாது சிஷியனும் கிடையாது ஒன்றும் கிடையாது சர்வ பரிகிரக போக தியாக சர்வ பரிகிரகம் உடைமை பொருள்கள் அனைத்தையும் இன்ப நுகர்ச்சிக்குரிய பொருள்கள் அனைத்தையும் துறந்து விட்டவனாக இருக்கிறார் இந்த வந்து இந்த நரிக்குறவங்க இருக்கான்னு பாருங்கள் அவனுக்கு அவனுகிட்ட தான் ரேடியோ அருமையாக பாடும் அவன் வந்து பார்த்தா அவங்களும் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரேடியோ வச்சுருப்பான் ரேடியோ எல்லாம் சமஸ்தமும் அவங்ககிட்ட இருக்கும் அப்போ வந்து என்னென்ன அவன் போகத்தை விடலை அவனும் தெருவில் இருக்கான் எல்லோரும் மாதிரி இவங்களை மாதிரி தான் இருக்கான்னாலும் அவனுக்கு வந்து இந்த பாட்டு கேட்கணுன் இருக்கு இவர் எதா வச்சுருக்காரு இந்த சுவாமி ரேடியோ வீடியோ எதாவது ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது சர்வ ஒரே ஒரு சகா விராக சுகம் அந்த பற்றின்மை யாருக்குத்தான் இன்பத்தை தராது இருக்கா சொல்ற பிக்கிறது பிடுங்குறது அது என்னன்னே தெரியல ஒரு பிக்கு பிடுங்கல் ஒன்றும் கிடையாது கஷ்டமே இல்லை நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கிருந்து எஸ்டேட்டுக்கு போனால் பிக்கு பிடுங்கல் இல்லாமல் இருக்கலாம்னா அதை விட பிக்கு பிடுங்கல் வந்துவிடும் அதை விட அதிகமாக வரும் ஏகப்பட்டது அது முடிவே கிடையாது ஆகையினால என்னென்னா இவருக்கு வந்து ரியல் சுவாமிக்கு தான் பிக்கு பிடுங்கல் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவருக்கு வேதாந்த வாக்கியே சு சதாரமந்தா எப்படி படித்தது எல்லாம் மெம்மரி எல்லாம் புக்கு வேண்டியது இல்லை வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா பிக்ஷாந்த மாத்திரேண சதுஷ்டிமந்தா அசோகவந்த கருணைகவந்த கௌபீனவந்த கலுபாக்யவந்த என்ன ஆனால் அதுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும் யோசிச்சு பாருங்க எல்லாம் வேண்டாம் விடுறதுக்கு எவ்வளோ பக்குவம் வேணும் எல்லாம் இருந்து விடணும் வேண்டின் உண்டாக துறக்கன்னர் துறந்தவின் ஈண்டு இயற்பால பல இன்பம் வேண்டின் இன்பம் வேண்டின் இன்பம் உண்டாக வேண்டின் துறக்க உங்களுக்கு இன்பம் வேண்டுமானால் நன்கு துறப்பீர்களாக துறந்த பின்பு இவ்வுலகத்திலே நீங்கள் அடையக்கூடிய இன்பம் எண்ணற்றவைகள் வள்ளுவர் துறவறவை அல்ல துறவ துறவு அப்படிங்கிற வருது வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பால பல இன்பம் உண்டாக வேண்டின் துறக்க அத்தனையும் துறப்பீர்களாக துறந்த பின் அப்படி துறந்ததற்கு பிறகு இவ்வுலகில் இந்த உலகமே உங்களை சரணாகதி பண்ணும் ஆக என்னால் அதுக்காக பண்றதில்லை என் நிம்மதிக்குதான் ஈண்டு இயற்பால பல அந்த வைராக்கியத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு சங்கராச்சாரிய ரொம்ப ஆனந்தமா சந்தோஷப்பட்டு சொல்றாரு சுரமந்திர தருமூல நிவாசகா ஷையா பூதலம் சர்வ பரிக்கிரக போகத் தியாக கசிய சுகம் நான் கருதி இந்த பக்கம் பார்த்தா ஒரு சன்னியாசி ஆசை புகாத ஆளாக ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா ரியல் சன்னியாசர்மம் அப்படி இருக்கார் அவர் அதை பார்த்துட்டு கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கடவுளை நீ பூஜை பண்ணாதான் உனக்கு இவ்வளோ தூரம் சன்னியாச புத்தியே வரும் சன்னியாசம் பண்ணுறோமோ இல்லையோ வெளியில் சன்னியாசம் பண்ணுறோமோ இல்லையோ எதா போயிடுச்சுன்னா கவலைப்படாமல் இருக்கிறதா தெரியணும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் போயிடுறதுன்னு வச்சுங்க அதுக்கு எவ்வளவு கவலைப்படுறோம் நாம நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையா இருந்தோம் அதுக்காக வேண்டிய ஜாகிரதையா இல்லாமல் போயிட்டு போறதுன்னு கதவை திறந்து வச்சு சொல்லலை நான் எல்லாம் என்ன பொருள் போனாலும் கூட பேப்பர்ல அடிக்கடி பாக்குறோம் முகமூடி திருடர்கள் கைவரிசை இவன் முகத்தை திறந்துன்னு சில பேர் கைவரிசை காட்டுறான் இவன் முகத்தை மூடினு கைவரிசை காட்டுறான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஜென்டிலா கைவரிசை காட்டுற ஜென்ட் இல்லாமல் கைவரிசை காட்டுற அளவு இருக்குது உலகத்தில் என்ன இருக்குது பெரியது அதனால நம்ம நமக்கு அந்த இடத்துல என்ன மனசே வராது அதை ஒத்துக்கவே முடியாது அப்போ வந்து அதுதான் சன்னியாச புத்தி சன்னியாச புத்தி கூடவே இருந்தால் அது என்ன பொருள் பொருள் மேலே நமக்கு அபிமானம் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக நான் முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் சுவாமியார் சொல்லிட்டார் பற்று இருக்க சொன்னார் அதனால் போனால் போகுது அப்படின்னு நான் அது மனசில் அப்படிலாம் நினைக்கணும்னு நான் சொல்லலை அதனால் தான் சன்னியாசர்மத்தை வெளியில் சொல்கிற கஷ்டம் எல்லாம் சரி வராது அது வந்து அது சூட்டாக நம்ம எல்லாம் பிரயத்தனம் பண்ணணும் திருட்டு போனாலும் அதுக்கு வந்து போலீஸில் சொல்லணும் போகணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் போயிட்டு போகிறோம் ஆசிரமத்தில் நாலு பைப்பு காணாமல் போச்சு அதை எங்கேயோ பக்கத்தில் போய் உடச்சி போட்டுருக்கான்னாங்க போலீஸில் ரிப்பார்ட் கொடு ரிப்போர்ட் கொடுத்தோம் ஆசிரமம் இல்லையா அது ஆசிரமம் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் தர்மம் தானே ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி கவலைப்படலை அப்போ என்ன சொன்னால் இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுருந்தா தெரியும் அப்படியாக சொல்கிறது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்காட்டாலும் அது அது தர்மம் தர்மம்ங்கிறது தெரியுமா இல்லையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா பற்று வருமாக்கும் வேறு என்ன சொல்ல முடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா பற்று வரும்னு சொல்லணும் கஷ்டப்படாமையே பற்று வரும் பற்று வந்து சும்மா இருக்கிற கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிற பொருளையும் பற்று இருக்குது இப்போ பேப்பர்லாம் படித்து பாருங்கள் அந்த மந்திரிகளுக்குலாம் தெரியும் அதனால் கஷ்டப்படாமல் சம்பாதித்த பொருளையும் பற்று உண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொருளையும் பற்று இல்லாமல் இருக்க முடியும் அதுதான் முக்கியம் கஷ்டப்படாமல் சம்பாதித்த பொருளையும் பற்று வரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளையும் பற்றி இல்லாமலும் இருக்க முடியும் எல்லாம் சாத்தியம் இல்லை வைராக்கியது அது வெளியில் காட்டுறோமோ இல்லையோ மனசுக்குள்ளே நல்லா இருக்கணும் ஆனால் வெளியிலேயே இருந்தால் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் தான் கொஞ்சமாவது பழகணும் அட்லீஸ்ட் அதனால தான் சில சமயம் வந்து இந்த மடங்களுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருக்கிறது நல்லது இந்த சொல்லப்போனால் இந்த புத்திசத்துல நாலு அஞ்சு மாதம் சன்னியாசியாக இருந்த அப்புறந்தான் கல்யாணமே பண்ணணும் இந்த இந்த தாய்லாண்டு இந்த கண்ட்ரிலாம் இருக்கே அங்கே வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சன்னியாசியாக இருக்கணும் அப்படி ஒரு சட்டம் அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்ணும் வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட்ணும் சன்னியாச வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் அவன் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆனப்புறந்தான் அவனுக்கு கல்யாணம் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க நம்ம தர்மத்தில் அப்படி கிடையாது சன்னியாசி ஆனதுக்கப்புறம் கல்யாணம் கிடையாது ஆனால் அப்படி எதுக்காக நான் இந்த பற்றின்மையை பழகட்டும் அதுக்கப்புறம் அவன் இந்த லைஃபுக்கு வந்தான்னா அவனுக்கு வந்து அது அந்த டிட்டாச்மெண்ட் மனசுல எப்பவும் அவனால அதுக்கு தயாராக முடியுங்கிறதுக்காக வச்சிருக்கு மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓ பூர்ணமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் நமு தட்சியே பூர்ணஸ்யூர் நமாதாஜபூர் நமேவா வசிஷ்யே சாந்தி சாந்தி ஹரி ஓ